அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து எஸ்மானுவேல் இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு இளைஞர்கள் கையில் எதிர்காலம் இளைஞர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் முதுகெலும்பு உடைய உயிர் நிமிர்ந்து நிற்கும் தன் மீது சுமத்தப்படும் பாரத்தையும் தாங்கும் அதுபோல் இளைஞர்கள் நிமிர்ந்து நிற்பர் தங்கள் மீது சுமத்தப்படும் பாரத்தையும் தாங்குவர் அத்தகைய இளைஞர்கள் கையில்தான் நாட்டின் எதிர்காலம் இருக்கிறது என்னிடம் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களின் ஆற்றலை நம்பித்தான் அவர் அவ்வாறு உறுதியாக கூறினார் நாட்டின் எதிர்காலம் அவர்கள் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்தே அவர் அவ்வாறு கூறினார் நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களுடைய பங்களிப்பு நாட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கணக் காணப்படுகிறது ஒரு கணக்கெடுப்பு இப்படியாக கூறுகிறது இந்திய மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் இளைஞர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே இந்தியாவின் இளைஞர்கள் இளைய பாரதத்தை உருவாக்கும் தன்னம்பிக்கையோடு அவர்கள் வாழ்வில் முன்னேறுகிறபோது நிச்சயமாகவே நாடும் அதனுடைய வளர்ச்சி பாதை நோக்கி நிச்சயமாக சென்றடையும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே நாட்டு பற்றியுடைய இளைஞர்களாக நாம் மாறுவோம் நிச்சயமாகவே இந்தியாவின் வலிமையை உலகுக்கு எடுத்துரைப்போம் நன்றி